உலகெலாம் என்னும் மெய்மொழி பொருள் விளக்கம் அரிமுகம் உலகெலாம் என்னும் மெய்மொழி பொருள் விளக்கம் என்ற ஒரு நூலை வல்லற் பெருமானார் செய்ய கருதியிருந்தார் என்பது இருக்கம் இரத்தினம் முதலியாருக்கு வரைந்த இரு திருமுகங்களால் அறியப்பெறுகிறது திரு பாடல் ஒன்றில் மூன்று மெய்மொழி பொருள்கள் பெறுகின்றன திருவலர் திரு அம்பலத்திலே அண்ணால் செப்பிய மெய்மொழி பொருளும் உருவலர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும் கருவலர் அடியேன் உள்ளத்தில் நின்று காட்டிய மெய்மொழி பொருளும் மறுவி என் உலத்தே நம்பி நான் இருக்கும் வண்ணமும் திருவுலம் அறியும் திரு அருப்பா பாடல் எண் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு இம்மூன்று மெய்மொழி பொருள்களையும் விளக்கியே வல்லர் பெருமானார் மெய்மொழி பொருள் விளக்கத்தை எழுத திட்டமிட்டிருக்கக்கூடும் முதல் மெய்மொழி பொருள் விளக்கம் எழுத பெற்றது உலகெலாம் என்னும் மெய்மொழி பொருள் விளக்கம் திருஅருப்பா உட்கிடை என்ற தலைப்புடன் ஆறாம் திருமுறை முதற் பதிப்பில் முதன் முதலாக அச்சாயிற்று இந்நூலை தந்துள்ளோம் இதனை அன்பர்கள் கேட்டு பயன் நன்றி உலகெலாம் என்னும் மெய்மொழி பொருள் விளக்கம் மெய்மொழி பொருள் விளக்கம் ஆமாறு திருச்சிற்றம்பலம் இஃது உலகெலாம் என்னும் மெய்மொழி பொருள் விளக்கம் என்பது எங்கனம் எனின் திருவருள் இன்பத்தை அங்கைக்கணியில் பெற்ற பெரியதையும் அத்திருவருளையும் வாட்சிய லட்சியமாக கொண்ட பெரிய புராணத்தில் தெய்வ தற்சிறப்பு செந்தமிழ் செய்யுட்கண் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் எடுத்துக் கொடுக்கப்பட்ட உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் என்னும் மெய்மொழியினது பொருள் விளக்கம் ஆகலின் மெய்மொழி பொருள் விளக்கம் என்றாயிற்று என்க இதனை மெய்மொழி என்றது என்னை எனில் உணர்ந்தோர் இழிகுண ஆங்கார மொழியாய மனிதர் மொழியினும் சமகுண ஆங்கார மொழியாய தேவர் மொழி மெய்மொழி என்பர் அதனினும் உயர்குண ஆங்கார மொழியாய முனிவர் மொழி மெய்மொழி என்பர் அதனினும் இயல்பு பிரகிருதி மொழியாய அரிபிரமாதியர் மொழி மெய்மொழி என்பர் அதனினும் சுத்தாசுத்த மாயாமொழியாய உருத்திராதியர் மொழி மெய்மொழி என்பர் இங்னமன்றி மொழித்திறன் தெரிந்து முடிவு முற்றுணர்ந்தோர் அபரவைந்துவ பிரணவ மொழியாய சதாசிவாதியர் மொழியே மெய்மொழி என்பர் என்னின் இப்பறவைந்துவ பிரணவ மொழிக்கு உபாதான உபகரண அதிகரண வியாபக சித்தமாய் சுத்த வியோமாகாரமாய் விளங்குகின்ற திருவருட்பரவைந்துவத் துரிய திருவாக்கால் மொழிந்த உலகெலாம் என்னும் மொழியை மெய்மொழி என்றல் இரும்பூதன்று என்க வேறு இய்பியல் அடை ஒன்று வழக்கின்கண் இன்மையில் கூறியதன்றி இஃதுவோர் இய்பியல் அடையுமன்று என்க இதனை திருவருட்பரவைந்துவத் துரிய மொழி என்றது எங்கனம் எனின் சுத்தம் முதலிய மாயாகாரிய ஆகாயங்களினி நாதாதீதமாய் சிதாகாசமின்று வேதாகமங்களால் மீக்கூறப்பட்ட சிற்சபைக்கண் தோன்றிய மொழி ஆகலின் அங்னம் கூறியதென்க ஆயின் இவ்வடைமொழி பொருட்துணிபு என்னையெனின் வாட்சிய பொருளாங்கால் மெய்மையை உடைய மொழி என்று வேற்றுமை வழியால் விரித்து அபரவைந்துவ பிரணவ லக்ஷிய பொருளாங்கால் மெய்மையாகிய மொழி என்று அவ்வழியால் விரித்து திருவருப்பரவைந்துவ துரிய மொழிக்கும் இயய்புகோடல் துணிபு என்க இங்னம் வாட்சிய இலக்ஷிய மொழி வரலாறு எண்ணெய்யெனின் மனிதர் தேவர் முனிவர் அரிபிரமர் உருதிராதியர் மொழியாய ஆங்காரமொழி பிரகிருதி மொழி என்பவை அசுத்தமும் சுத்தா சுத்தமுமாகிய சத்தார்த்த பிரபஞ்ச காரண வைகாரியாதி நான்கு வாக்கின் காரியமொழி ஆகலின் மெய்மொழி அன்று என்க சதாசிவாதி மொழியாகிய பிரணவ மொழி சுத்த சத்தார்த்த பிரபஞ்ச காரணமாகிய அபரவைந்துவ காரிய மொழி ஆகலின் வாட்சிய மெய்மொழி ஆயிற்று என்க பரசிவ மொழியாய திருவருத் துரியமொழி துரிய சத்தார்த்த பிரபஞ்ச காரணமாய் சிற்சத்தி பரவிந்துவிற்பதிதலான் நாதமாத்திரத்தின் உண்டாய மொழி ஆகலின் இலட்சிய மெய்மொழி ஆயிற்று என்க இஃது மெய்மொழி என்பதை பெரிய புராணத்துள் அருளின் நீர்மை திருத்தொண்டு அறிவரும் தெருளின் நீரிது செப்புதற்காமின் மருளின் மெய்மொழி வானிழல் கூறிய பொருளினாகுமெனப்புகழ்வாமன்றே என்றுள் உள்ளுங்காண்கவென்க இஃது அப்பறவாக்கிய விவகாரமன்று ஆகலின் விசேட இலக்கணம் இயற்பட விரித்தல் இளம் என்க இம்மெய்மொழி பொருள் விளக்கத்தின் எல்லை எங்கனம் எனின் யோகாந்த களாந்த.. நாதாந்த போதாந்த வேதாந்த சித்தாந்தம் என்னும் ஷடாந்தானுபவ சாத்தியர்களும் அவற்றை விரும்பி அவ்வழிக்கண் நின்ற சாதகர்களும் அந்தராணுபவ திட்டாந்தமாக உபாசிக்க விளங்குகின்ற சிதம்பர ராசியத்தை குறிக்கும் சிற்சபைக்கண்ணே சேக்கிழார் என்னும் தெய்வப்புலவர் பொருட்டு இறைவர் பரமாகாய வாக்கால் மொழிய பட்டு சமரசானுபவ சாட்சாக்காரமாய் ஆறந்தத்தினுள் நடிக்கின்ற சிதம்பர நடன திருவருப்பதத்தை வாட்சிய லட்சியமாக கொள்ளப்பட்டது ஆகலின் சடாந்த சமரச லட்சியப் பொருள் எல்லையை உடையது என்க இனி உலகெலாம் என்பதன் மட்டன்றி உணந்தோதர்க்கரியவன் என்ற தொடர்காரும் அத்திருவருட்பரவைந்துவ துரிய திருவாக்கின் எழுந்த மெய்மொழி என்று ஐயமர கொள்க என்க